சரம்பிய மச்சிய பயன் வந்தே குருபரம் பரத்துஸ்மதிபராம் லோகராச்சாரியம் சூத்திராயணம் சூதிரபாஷ் வந்தே பகவந்த புன ஓர்ணேசாம <polarization> <welche> <remember> <the Pope> பத்திரம் பிஜா ஸ்திரைரங்கை துஷும் சனூபி விஷேமேவா ஸ்வந்திரோ பூஷா விஷவே அரிஷ ओम ஸ்வோஸ் பிரதி ஓம் ஷாந்தி ஹரி வோகு நமஹோம் விசனோ சுவா அதர்வா ஜேபுத்தாஹ அதர்னேய பிரவத்தை அதர்வரோமாரய சத்தவகா பிரகோங்கிசே பராவரா सौनको व वै महाचाला अंगिस उपसन्न पच कस् भगवो विज्ञाते सर्वमिदं सर्व विज्ञागवती अदल मंत्र சர்வ வித்யா பிரதிஷ்டா சோ knowledge, physics, chemistry... கெமிஸ்ட்ரி ஆல் இன்ஜினியரிங் இப்ப இருக்கிறது ட்ரிபிள் இன்னைக்கு இருக்க லேட்டஸ்ட் ஸ்பீடா இருக்கிறது அத்தனை விதமான எஜுகேஷனும் இருந்தும் ஆத்ம வித்யா இல்லைன்னா ஜீரோ ஆத்ம வித்யா இருந்து மற்ற நாலேஜ் வந்து நல்ல சீக்கிரமா கொண்டு வரலாம் வேதாந்தி ஒருத்தர் வேதாந்தி ஆயிட்டார்னா அவருக்கு எல்லா வித்யாவும் அவருக்கு கிடைக்கும் அதாவது எல்லா வித்யா மீன்ஸ் அவர் எடுத்து சப்ஜெக்ட்ல எக்ஸ்பர்ட் இருப்பாங்க வேதாந்தின்னா யூஸ்லெஸ் பர்சன் கிடையாது நீங்க எனி சப்ஜெக்ட் வெறும் நீங்க வந்து வேதாந்தியா இருந்தா அந்த சாப்பாடு கரெக்டா இருக்கும் குழம்பு கரெக்டா இருக்கும் இது செல்ஃப் நாலேஜ் ஸ்பெஷல் அதனால இது சாதாரணமா என வேதாந்தியா இருந்தான் அவன் வந்து இதுதான் சுவாமி விவேகானந்தா எல்லா இடத்துல டீச் பண்ண ஒரு டேபிள் வந்து இது ஓட்டல்ல பிளேட் துடைக்கிறான் அவன் வேதாந்தியா இருந்தான் எக்ஸ்பர்ட் நம்பர் ஒன் பிளேட் துடைக்கிற ஆளா இருப்பான் நம்பர் ஒன் இருப்பான் அப்போ வேதாந்தி என்னன்னா எல்லா விஷயத்திலையும் த பெஸ்ட் வரும் ஓகே அப்போ மத்த நாலேஜ் எல்லாம் ஜீரோ ஜீரோ ஜீரோ ஜீரோ ஜீரோ ஜீரோ ஜீரோ ஜீரோ போட்டுக்கிட்டே போனா அதுக்கு டோட்டல் எவ்வளவு வேல்யூ இல்லையா இந்த பக்கம் ஜீரோ ஜீரோ 0 ஜீரோ போட்டு ஐம்பது நூறு ஜீரோ போட்டா கூட எவ்வளவு வேல்யூ ஒரே வேல்யூ தான் 0 வேல்யூ தான் அந்த பத்து 0 இந்த பக்கம் ஒு போட்டுறது ஆயிடுது இந்த பக்கம் நாலு ஜீரோக்குள்ள இன்னொரு நாலு ஜீரோ சேர்த்து இந்த பக்கம் ஒண்ணு போட்டுட்டா வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்குற இடம் செல்ஃப் நாலேஜ் ஆத்ம வித்யா அதனால இங்க சொல்ற பிரம்ம வித்யா சர்வ வித்யா பிரதிஷ்டம் எப்படி ஆணித்தரமா சொல்றது டிக்ளேர் பண்ணி சொல்றது எனி உலகத்தில் இருக்க அத்தனை சயின்ஸ் வித்யா அதை விட பிரம்ம வித்யா சர்வ வித்யா எல்லா வித்யாவுடைய பிரதிஷ்டா பிரம்ம வித்யா வித்தவுட் பிரம்ம ஆல் வித்யா ஜீரோ ஆல் சைன்ஸ் ஜீரோ எனி சைன்ஸ் ஜீரோ நம்ம கஷ்டப்பட்டு இன்டர்வியூல பண்ணி கிளாஸ் போய் அட்டன் பண்ணி எல்லாம் போயிருக்குமே அது என்ன சொல்றது இங்க உபநிஷத்தை அதெல்லாம் ஜீரோ நீ நம்பர் ஒன் போட்டீங்கன்னா நீ நம்பர் ஒன்னா இருக்க முடியும் ஓகே அப்படி டிக்ளேர் பண்ணி சார் பிரம்ம வித்யாம் பிரதிஷ்டாம் அப்படி சொல்றது இது ஆத்ம ஸ்துதி மாத்திரம் இல்லை ஏதோ ஸ்துதி பண்றதுக்கு இல்லாததெல்லாம் சொல்லுவாங்க நீங்க தான் அந்த கர்மனுக்கு பிறகு வந்திருக்க வல்லல் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்ப ஏதாவது சொன்ன ஏதாவது கொடுப்பாரு அப்படின்னு அப்படி இல்ல இது ட்ரூத் இதை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் இங்க இன்ட்ரோடக்ஷன் ஆயிடுச்சு இந்த முதல் இன்ட்ரோடக்ஷன் அந்த மூணாது மந்திரத்திலையும் அவன் சொல்ல போறான் கனெக்ஷன் பாருங்க சர்வத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சமமா இருக்குமோ அதை எனக்கு டீச் பண்ணுமா அப்படின்றான் இங்க என்ன சொல்றது இங்க இன்ட்ரோடக்ஷன் இருக்கு இங்க என்ன இன்ட்ரோடக்ஷன் எல்லா வித்யாவுடைய பிரதிஷ்டா அதிஷ்டான எதுக்குன்னா ஆத்ம வித்யா Without vidya, any studies, you are zero, not hero. <laughs> hero vidya वितट प्रम्म विदा एनी स्टीस जीरो अीरों विदा पड़ी वन से नारद महिषि हंड्रय एक्ट एक्सपर्ट आना मनसोम दुख அதனால போய் சனக சனக முடிவர் கிட்ட போய் கேட்கிறார் ஓகே அந்த நாலு முடிவர்கள் ஒருத்தர் டீச்சர் சனகர் அவர்கிட்ட போய் கேட்கிறார் இது ஏதோ தெரிஞ்சுட்டா எல்லா துக்கமும் போயிடும் சொல்றாங்க அது என்னது அவர் டீச்சர் கேட்டாரு முதல்ல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு முதல்ல பண்றாரு உனக்கு முதல்ல என்னென்ன ஸ்டடிஸ் தெரியும் புரிய லிஸ்ட் கொடுக்குறான் அதெல்லாம் தூக்கி அந்த பக்கம் வெய் ஆத்ம வித்யா பிரம்ம வித்யா தெரியுமா அது அது தான் தெரியாது தெரியணும் பிரயோஜனமே இல்லை அப்ப இது வரைக்கும் என்னெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோ இப்ப நான் சொல்றத கேட்டுக்கோ அது பஸ்ட் ஆத்ம வித் ஷோகம் தரத்தி ஷோகம் தரதி தரத்தின தாண்டது கிராஸ் பண்றது எதனால ஆத்ம வித்யா த்ரீ ட்ரிபிள் இ ஆர்சி ஆர்சி இப்ப மாத்திட்ட எனி சப்ஜெக்ட் துக்கம் இருக்கா இல்லையா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா இல்லையா எனி சப்ஜெக்ட் எனி அவன் பெரிய ஆளான் கூட சோகம் இருக்கு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது எங்க இருக்குன்னா கம்ஃபர்ட் வந்து சோகம் இல்லாததாக்கிடாது வசதி வந்து வசதி கொடுக்கும் மற்ற எங்க படிச்சீங்க ஆல் சயின்ஸ் லௌகர்ட் கிடைக்கும் சைக்கிள் போயிருந்தா பைக்ல போலாம் பைக் போலாம் கார் ராக்கெட் கூட வாங்கிக்கலாம் கம்ஃபர்ட் சுகத்தை சோகத்தை நீக்கிடாது ஏசியில எழுந்து துக்கப்படலாம் ராக்கெட் வச்சிருந்து துக்கப்படலாம் என்ன பண்ணலாம் அமெரிக்க பிரசிடம் துக்கப்படலாம் அது அது டெம்பரவரி தான் இப்ப அவரு போக வேண்டிதான் எனி இது தெரிஞ்சுந்தேன்னா சர்வ வித்யா சொல்றது எவ்வளவு அத்தாரிட்டி இங்க உபநேஷத்தை சொல்றது அப்ப இவ்வளவு தூரத்துக்கு சொல்றதுன்னா அதுக்கு கெப்பாசிட்டி இருந்தாதான் சொல்ல முடியும் இங்க டூப்ளிகேட்டா சொல்ல முடியாது இதெல்லாம் தான் இப்ப இனிமே டீல் பண்ண பாரு இந்த வித்யா இன்னும் பூசுத்திரையில அப்ப நான் ஸ்கூல் காலேஜ் மலாசால எல்லாம் வச்சிருக்கோமே அதெல்லாம் என்னதான் challenge பண்றது வாசி எப்படி இருக்கிறது எல்லா வித்யாவுக்கும் இது மூல வித்யா அந்த வித்யாவுக்கும் சரியாகணும் அதனால இப்ப இரண்டாவது மந்திரத்துல சொல்றாரு இந்த மூணு மந்திரமும் மூணு விஷயத்தை பத்தி சொல்றதுன்னு பார்த்தோம் வந்து இந்த ஆத்ம வித்யாவோட பெருமையை பத்தி சொல்றது ஸ்துதி மகிமா ஆத்ம வித்யா மகிமா செகண்ட் வந்து குருவோட லட்சணம் மூணாவது சிஷியனோட லட்சணத்தை பத்தி சொல்றது பரம்பரையா பரம்பரையா இருந்தது பாரம்பரியமா வருது பரம்பரா ஞானம் இந்த கங்கா எப்படி வந்திருக்கிறதோ அதுதான் இந்த சிபிற்கு பேரு நம்ம என்ன வச்சிருக்கோம் இந்த சிபிற்கு பேரு ஞான கங்கா சிபிர் அதனால இதுக்கு முதல் ஆச்சாரியன் யாரு டீச்சர் அப்படின்னா சாக்ஷாத் சதுர்முக பிரம்மாஜி அவர்ல இருந்து ஆறு தலைமுறையா வந்து டீச்சிங் பண்ணிட்டு இருக்கிறது இது பிரம்மாஜி அதர்வா அவருடைய சண்ணுக்கு உபதேசம் பண்ணார் அங்கிருந்து அங்கீர் அவருக்கு உபதேசம் பண்ணார் அங்கீர் பாரத் உபதேசம் பண்ணார் அங்கிரஸ் சவுனக்காக்கு உபதேசம் பண்ணினார் அப்போ எப்படிப்பட்ட இது பரம்பரா கங்கா போல பிரவாகத்தோட வந்திருக்கிற பரம்பரைய காட்டுறது ஞானம் எப்படி ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் வந்து எங்கே தடு தடங்கள் இல்லாம வந்து அப்போ பிரம்மா அதர்வ அதர்வேன பிரவர்த்தே பிரவர்த்தே அப்படின்னு என்ன பிரம்மாஜி அதர்வனுக்கு உபதேசித்தார் அதர்வன் மீன்ஸ் ओके okay. तनिया उपदेश அங்கிரே தான் புரோவாச்ச அவர் அங்கிரருக்கு உபதேசம் பண்ணினார் புரோவாச்ச புரோவாச்சம் புறாச்ச அப்ப புறான் வெரி வெரி வெரி வெரி லாங் லாங் டயத்துக்கு முன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னார் ஒரு காலத்தில் முன்னொரு காலத்தில் சரியான தமிழ் சொன்ன முன்னொரு காலத்தில் புறா வாச்சு பிரம்மாஜியுடைய சமாச்சாரம் இப்போ ஒன்னும் கிடையாது பல நூறாயிரம் பல்லாயிரக்கணக்கான கோடி வருஷத்துக்கு முன்னாடி உபதேசித்தார் எப்படி பேசி உபதேசித்தார் தாம் வாச்ச தாம் சொந்த சரக்கு சொல்லல ஏற்கனவே தன்னுடைய குரு சொன்னதாச்சர் தாமுவாச்சன தாம்ன்றது தமிழ் தாம் இல்ல சமஸ்கிருத தாம் என்ன சொன்னாரோ அதையே உபதேசித்தார் அதை சொல்ற இப்ப நாம என்ன சொல்றோமோ அதை தான் நீங்க இன்னொருத்தருக்கு அதுதான் பரம்பரை வருது அதனால தாம் வாட்சனை அதையே உபதேசித்தார் எதை உபதேசித்தார் புறா முன்னொரு காலத்தில் உபதேசித்தது எதுவோ அதை உபதேசித்தார் புறா பிரபத்தேத தாம் உச்ச அதையே உபதேசித்தார் யாருக்கு உபதேசித்தாரு தன்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு டிசைப்பிளுக்கு உபதேசம் என்ன தன்னை அண்டி வந்தவனுக்கு உபதேசம் பண்ணினார் அதனால அங்கீர் அங்கீர் வந்து நமக்கு வந்து இங்க வேற சத்தத்தில் வருது அது அங்கீரை நம்ம மாத்திக்கணும் அங்கீகி அங்கிரகா கீர் சப்தவத்து அப்படி மாற்றிட்டு அங்கீர் என்ன பண்ணாரு சகன அங்கீர் யாருக்கு உபதேசம் பண்ணினாரு அவருடைய டிசைப்பிளுக்கு சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணினார் யார் அவரு பாரத்வாஜாய பிராக பாரத் வாஜாய பிராக அவரு பாரத்வாஜருக்கு உபதேசம் பண்ணினார் இந்த பாரத் வாஜா எப்படிப்பட்டவரு எப்படிப்பட்டவர் அப்போ அப்போ போய் பேசுறவர்கள் இல்லை நினைச்ச சாரி முன்னாடி வேற மாதிரி சொன்ன அப்படி இல்லை சக சத்தியவாக ஸ்டூடெண்ட்டுக்கு நைசா இங்க உபதேசத்தை டீச் பண்றது ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்க வேண்டிய பஸ்ட் லட்சணம் பொய் பேசாம இருக்கிறது குழந்த அம்மா அப்பா குரு கிட்டையாவது பொய் பேசாம இருக்கிறது ட்ரை பண்ணணும் குறைஞ்ச பட்சம் மினிமம் முதல்ல ரெண்டா பிரிஞ்சு போற எங்கயாவது போய் பேசி தொலை பரவாயில்ல முதல்ல ஒரு சின்ன குரூப்லையாவது போய் பேசாம இருக்க முடியுமா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப கஷ்டம் ரொம்ப கட்ஸ் வேணும் ரொம்ப கட்ஸ் வேணும் பனிஷ்மெண்ட்டுக்கு தயாராகணும் இல்ல லாஸ் ஆகிறதுக்கு இழக்கிறதுக்கு தயாரா இருக்கணும் அப்படி ரெண்டு தடவை நீங்க பண்ணிட்டீங்கன்னா எதுவும் லாஸ் ஆகாது எல்லாம் கிடைச்சிடும் சத்தியமேவ ஜெயத்தை இந்த உபநிஷத்துடைய மோட்டம் சத்தியம்தான் ஜெயிக்கும் அப்பட்டமான புயல் ஒருத்த எழுதினா சத்தியமா ஜெயிக்கிறதா அப்படின்னு சத்தியம் தான் ஜெயிக்கும் இன்னை வரைக்கும் அதனால அது பத்தி நம்ம அங்க பார்க்கலாம் சக சத்தியவாக சத்தியவகாய பாரத் வாஜாய அவர் வந்து சத்தியசீலராக இருந்தார் பாரத் வாஜியார் சத்தியமே பேசுவார் வாய துறந்தா சத்தியம் தான் வருமா உண்மையே பேசக்கூடாது அப்ப ஸ்டூடெண்டோட லட்சணம் நாம பொய் பேசக்கூடாது சில பேர் அனாவசியமா பொய் பேசுறது வாய துறந்தா பொய் பொய் பேசாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் பொய் பேசாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா பேச்சை குறைக்கணும் பேச்சை குறைக்கிறதுக்கு என்ன செய்யணும் பேச்சை குறைக்காம குறைக்கணும்னா நிறைய கும்பல்ல போய் மாட்டிக்கூடாது இன்னும் ஒரு ரகசியம் சொல்றது எப்ப டைலாக் பண்றீங்களோ அங்க வந்து யார பத்தி சொல்லக்கூடாது பண்ணக்கூடாது இது ரெண்டு பேசாம இருங்க ஒரு வாரம் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி ஆகிடும் தெரியுமோ எப்படி ஆயிடும் மௌனமா ஆயிடும் ஏன்னா வாய திறந்த ஒண்ணு குற்றம் சொல்லுவோம் அல்லட்டு எங்க குடும்பம் எங்க பேமிலி எங்க அத்தின் பேர் வந்தா அவன் வந்தா இவன் வந்தா ஏன் உங்க அத்தின் பேர் கதையு கேக்கிறதுக்க நாடு காத்திருந்துருக்க அவர் மகாத்மா காந்தி அவரு வேலை மனக்கட்டும் சொல்லுவான் அத்தின் பேரை பத்தி போனோம் நெகட்டிவாவோ பாசிட்டிவாவோ அதனால சத்தியமேவ ஜெயத்தை சத்தியத்தை பேசுறதுக்கு சில வாக்கு கட்டுப்பாடு இருந்தா வாக்கு டிசிப்ளின் தான் முடியும் முடியும் சரி இந்த ஆகிய பரத் வாஜா என்ன பண்ணினார் அவரு அவர் அடுத்த தலைமுறைக்கு உபதேசம் பண்ணத் வாஜாசுக்கணும் உபதேசத்தை சேர்த்துக்கிட்டே வரணும் என்ன பண்ணாரு அங்கிரேச பிராக அங்க என்ன சொன்னீர் சொன்ன இங்க அங்கிரேச கன்ஃபியூஸ் பண்ண கூடாது அதனால அவர் வந்து தாம் பெற்ற இன்பம் பெருக சொல்லி அவர் அடுத்தவருக்கு உபதேசம் பண்ணினார் சுவாத்திய பிரவச்சனாபியம் அப்படின்னு என்னன்னா நமக்கு ரொணம் இருக்கிறது ரொணம்னா கடன் அந்த பல கடன் ஒரு கடன் ரிஷி ரிஷி கடன் இருக்கு ரிஷி ரொணம்னு பேரு அதீச் பண்ணிட்டா இன்னொருத்தருக்கு டீச் பண்ணிட்டா ரிஷிக்குப்பட்ட கடன் போயிடுது பித்ரு கடன் போய் நம்ம செய்யப்பறோம் பித்ரு கடனை ஓகே அது போல ரிஷிகள் நமக்கு இவ்வளவு சாஸ்திரம் கொடுத்துருக்காங்களே அவங்க கொடுத்தா நம்ம இவ்வளவு தூரத்துக்கு இருக்கும் அந்த கடன் தீர்த்தத்துக்கு வழி என்ன அதை வந்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை இன்னொருத்தருக்கு டீச் பண்ணணும் கடன் திருப்பி கொடுத்துடணும் அதுதான் குருவோட ரணம் அந்த குரு ரணத்தை ஷேரிங் பண்ணிக்கணும் அந்த விஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கணும் நாமே வச்சுக்கூடாது அதனால இதுல அது இந்த மாதிரி சொல்லிட்டே வந்தவர் ஓகே அதுக்கப்புறம் பியூட்டிஃபுல்லா ஒரு வார்த்தை இதுல வருது அது என்ன சொல்றாரு பராவராம் பராவராம் இது ஒரு அற்புதமான வார்த்தை இது அதாவது இந்த சர்வ வித்யா பிரதிஷ்டாம் எந்த நாலேஜ் தெரிஞ்சுடா எல்லா நாலேஜும் தெரிஞ்சிட்டதுக்கு சமமாகுமோ அந்த நாலேஜ் வித்தவுட் செல்ஃப் நாலேஜ் வேற எதுவும் கிடைக்காத அந்த டீச்சிங் இருக்க பியூட்டிஃபுல் டீச்சிங் பிரதம வித்யா பிரம்ம வித்யா பிரதம வித்யா பிரம்ம வித்யா முக்கிய வித்யா பிரம்ம வித்யா அதிர்ஷ்டான வித்யா பிரம்ம வித்யா அந்த வித்யா எப்படி வந்தது பராவராம் பராவரம்னா மேல இருந்து கீழே இறங்கி வந்தது மேல இருந்து கீழே இறங்கி வந்தது பராவராம் அப்படி ஒரு அழகான பரானா பராணா குரு இந்த கான்டெஸ்ட் இந்த சொல்லோட இடத்துல பராணா குரு அவர அப்படின்னா சிஷ்யா பராவராம் என்றால் பரஸ்மா பரஸ்மா குரோஹோ அவரேன அவரேன சிஷ்யேன பிராப் विद्या डेफने परस्मा परस्मा गुन शिष्य प्राप्त विद्यावरा उचात परस्मा परस्मा सुप्रीम गु அவருடைய சொல்லிருக்காங்க மேல இருந்து கீழே இறங்கிட்டே வந்தது உபதேசம் பராவரா அப்படி வந்திருக்கிறது எப்படி வந்து இமயத்தினுடைய உச்சியில கங்கோத்திரியில கங்கோத்திரி கங்க உற்பத்தி ஆகி என்ன படிப்படியா படிப்படியா கீழே டவுன் ஆகி டவுன் ஆகி ரிஷிகேஷு நீங்க ஹரிதுவார்க்கு இதுல இருந்து கீழாது ஓகே ஹுப்ளி காஷி போனா இதைவிட கீழாது டவுன் ஓகே அதுக்கப்புறம் சமுதிர தர்மம் இப்படி அது அடுத்து அடுத்துடுத்து கீழேந்து எல்லா இடத்துக்கும் போறது அந்த மாதிரி இமயத்தின் உச்சியில இருக்கிறது அந்த கங்கா பகவானுடைய தலையில் இருக்கிறது சிவபெருமானுடைய தலையிலிருந்து இறங்கி வந்திருக்கிறது இந்த கங்கா அது போல குருவுடைய தலையிலிருந்து இறங்கி வர்றது ஆத்ம வித்யா பிரம்ம வித்யா அதனால ஆத்ம வித்யா ஆல்சோ தலையிலிருந்து கீழே இறங்கி வந்து ஓகே இப்ப நான் வாழை துறந்த அங்க ஏதோ மெக்கானிசம் ஒர்க் பண்ணி வெளியில புத்துணர்ச்சி அது போல இந்த விஷ்டம் நமக்கு கிடைக்க கிடைக்க லைஃப் கிளாரிட்டி கிடைக்கிறது சந்தோஷம் ஒரு இக்னரண்ட் நமக்கு அறியாம நம்ம தொலைச்சிட்டோம்னா அதுல இருந்து வர சந்தோஷம் இருக்கு ஆனந்தமா இருக்கும் அது ஓகே கங்கா நமக்கு குளிச்சா நமக்கு சுத்தப்படுத்துறது அது போல ஆத்ம வித்யா இந்த ஞானம் கூட இந்த ஞானம் சுத்தமா நமக்கு பியூரிஃபை பண்றது ஞானம் தான் சித்த சுத்தி மத்ததல்ல ஆழ்ந்த சுத்தி அதுல கொஞ்சம் கொஞ்சம் பாக்கிருக்கும் ஞானம் கம்ப்ளீட் பர்னிங் பண்ணிடும் அப்படிப்பட்டது அதனால கங்காவுக்கு பேரு பராவரா கங்காக்கு பேரு பராவரா அது போல ஆத்மனுக்கு வர்றது பிரம்மாஜில இருந்து அதர்வா அதர்வால இருந்து அங்கீர் அங்கீர்ல இருந்து பரத்வாஜா பரத்வாஜில இருந்து அங்கிரஸ் அங்கிரஸ்ல இருந்து சவுனக்ககா சவுனக இருந்து நடுவுல யார் யாரோ இருந்து அதுக்கப்புறம் தபோன் மகராஜ் தபோன் மகராஜிலிருந்து சின்ன ஆனந்தா சின்னந்த தயானந்தா தயானந்த பரமார்த்த பரமார்த்த கு பிரம்மயோகானந்த புதுமையா இருக்கிறது இந்த குரு பரம்பரை அதுதான் கங்கா ஆயிருக்கிறதும் சப்போஸ் வெள்ளத்திலே தன்மை போல் உள்ளத்திலே நீகுந்து அந்த மாதிரி யார் தயாரா இருக்கிறானோ அவனுக்கு உள்ளரப் போறது இந்த பரம்பர ஞானம் இதுதான் விசேஷம் அப்படின்னு அதுக்கப்புறம் என்னது இந்த மூணாவது மந்திர வந்து ஹைலைட் இப்ப இருக்கிற ஹீரோ இந்த உபரிஷத்துடைய ஹீரோ யாரு அப்படின்னா சவுனகா ஓகே அதுல சிக்ஸ்த் ஜெனரேஷன் லேட்டஸ்ட் பர்சன் யாரு இந்த உபநிஷத்தினுடைய சவுனகன் அவன் மூலியமா தான் இது நமக்கு கிடைச்சிருக்கிறது ஏன்னா அர்ஜுன் மூலியமா தான் நமக்கு கீதா கிடைச்சிருக்கிறது அப்ப அர்ஜுன் ரொம்ப இம்பார்ட்டன் ரோல் நமக்கு அர்ஜுன் அப்படி கேள்வி கேட்கலன்னா இது கிடைச்சிருக்காது சப்போஸ் வந்து அர்ஜுன் வந்து ரொம்ப இந்த தட்சிணாமூர்த்தி கிட்ட இருக்கிற இந்த நாலு பேர் மாதிரி ரொம்ப பரமசுத்தி அடைஞ்ச தகுதியான அதிகாரி இருந்துட்டான் அர்ஜுன் அவர் கிருஷ்ணரும் அர்ஜுனோ கீதா கிடைச்சிருக்காது அப்ப யாருக்கு இதுக்கு யாருக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது அர்ஜுன் அது போல இந்த சவுனகாஸ் அதனால சவுனகா குருவ எப்படி போய் அடைஞ்சார் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன் எப்படி போய் அடைஞ்சார் அவரு அந்த சம்பாதம் தான் சம்பாதம் ஆர்குமெண்ட் உரையாடல் அந்த கலந்துரையாடல் எப்படி இருக்கிறது அங்கிரஸ் கலந்துரையாடல் அப்படி இருக்கிறது எப்படி வந்து கிருஷ்ணா அர்ஜுனுடைய உரையாடல் சம்பாத அர்ஜுனாச்ச பகவான் ஸ்ரீகிருஷ்ண ஊச்ச அப்படி வருதோ அது போல இங்க ஹைலைட் யாருன்னா அங்கிரஸ் சவுனகா முண்டக்கோபனேஷத்தோட ஹீரோ சரி சவுனகர் வந்து எப்படிப்பட்ட பவ்யத்தோட குரு போய் அவர் அடையிறாரு குருநாதர் எப்படி அவர் ஞானத்தை அடைஞ்சாரு அப்படி சொல்றதீங்க சவுனகா அப்படி சொல்லி மகாஷாலகா அவர் எப்படிப்பட்டவரா அவருடைய பேக்ரவுண்டு The student ஸ்டுடெண்டோட பேக்ரவு சவுண்டு எப்படிப்பட்டவர் மகாசாலகா மகாசாலகா இன்டிகேஷன் அவர் கிரகஸ்தர் முதல் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபிளா நமக்கு கூலா இருக்கிறது இந்த கிரகஸ்தர் சன்னியாசி இல்லை இவங்களாம் பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி பொறாம வரும் இல்லாட்டி நமக்கு இந்த ஆத்ம வித்யா சம்பந்தம் இல்ல போல இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிடலாம் இல்ல இல்ல மகாசாலா இன்டிகேட் பஸ்ட் விஷயம் நமக்கு ஆறுதலான விஷயம் அவர் கிரகஸ்தர் பெரிய கிரகஸ்தர் அவர் மகாசாலா அவர் சன்னியாசி இல்லை அதனால இந்த ஆத்ம வித்யாவுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனா சன்னியாசம் பண்ணணும் என்ன இங்க தானே குழப்ப சன்னியாசம் நீங்க இப்ப சென்னையெல்லாம் சன்னியாசம் பண்ணிட்டீங்க வந்திருக்கீங்க ரிஷிகேஷ் புரியுதுல அங்க சன்னியாசம் பண்ணாதவங்க சென்னையிலே அந்த ஆட்டோ சத்தத்திலே இருந்து வளண்டு ஏதோ பண்ணி இருக்கா அதே ரொட்டீன் லைஃப் போன வருஷம் பண்ணிட்டதே அதுக்கு முந்தின வருஷம் பண்ணதே நடுவு வர முடியாம போயிடுது ஓகே நீங்க என்ன பண்ணிருக்கீங்க ஏதோதையோ சன்னியாசம் பண்ணிட்டீங்க வந்திருக்கீங்க சன்னியாசம் நியாசம்னா தியாகம் நியாசம்னா தியாகம் சந்நியாசம்னா சம் அது சன்னா மாறிக்கிறது சம் பெஸ்ட் பெஸ்ட் என்ன பெரிய சரியான சன்னியாசம் எல்லாத்தையும் சென்னைய திறந்துட்டு வந்திருக்கிறோம் டெம்பரவரியா சென்னையை துறக்கிறதுக்கு இவ்வளவு ஆனந்தம் கிடைச்சா மகாசாலஹா அதனால இவரு இந்த பிரம்மாஜி மூத்த மகனுக்கு உபதேசம் பண்ணினார் அப்படி படிச்சோம்னா இந்த முண்டுக்கூப்ப நிஷத்தை எப்படி பண்றது பிரதம சம்பபுவ அங்கே உங்களுக்கு ஆறுதல் இருக்கு என்ன ஆறுதல் இருக்கு பிரம்மாஜி தன்னுடைய பையனுக்கு உபதேசம் பண்ணினார் அப்போ பிரம்மாஜி சீக்வல் நம்மளை மாதிரி கிரகஸ்தர் தான் என்ன தெரியுது நாம எலிஜிபிள் பஸ்ட் இதை புரிஞ்சுக்கணும் கிரகஸ்தர்கள் இந்த ஆத்ம வித்யாக்கு எலிஜிபிள் இது ரொம்ப ஆறுதலா இருக்கு இல்லையா நீங்க இனிமே வகுப்புக்கு மாத்திரம் ஒழுங்கா வந்துட்டா போறோம் பார்த்துப்பாரு மகாசாலாம் அப்படின்னா நடத்தும் மிகப்பெரிய சாலைய சாலையை வச்சு நடத்தினார் அவர் பெரிய ட்ரெடிஷன் பர்சன் அவர் மகாசாலை இருந்தா பண்ணணும் யஜ்னம் பண்ணணும்னா பக்கத்தில் பாகசாலை இருக்கணும் பல்லாயிரணக்கான பேர் சாப்பாடு பண்ணுனா அவர் பல்லாயிரக்கணக்கான பேர் சாப்பாடு பீப்புளா இருக்கணும் இதுல இருந்து புரிஞ்சுக்கணும் அவர் செல்வந்தரா நல்ல கிரேட் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து எல்லாரையும் வழி நடத்தக்கூடிய இந்த என்ன, சோ அந்த வட பயணிக்கு ஆரம்பிச்சு தென் பயணிக்கு போய் எங்கெங்க சுத்தி அலைஞ்சி அதெல்லாம் போயிட்டு வந்திருக்கணும் நான் போகாமயே வந்துட்டேன்னு போன ஜென்மத்தில் சுத்தி இருப்ப கவலைப்படாத அப்போ ரிலிஜியஸ் லைஃப் நம்ம மேக் பண்றது நம்மளை பக்குவப்படுத்துறது அப்படி இதுல தெரியுது அழகான பேரு வேள் நம்ம மகாபாரத்தில படிச்சிருவோம் நம்ம வேள்வி நடத்தினார் ராமாயணத்திலும் வேள்வி நடத்தினார் ஜனக்கர பெரிய வேள்வி நடத்தினார் அந்த வேள்வியில்தான் ராமன் போனது அங்க நாம ஒரு விஷயம் சொன்ன இந்த வந்து அப்பப்ப வேள்வாங்க அந்த காலத்தில் ஏன்னா அது வந்து ஒரு இடத்துல இருக்க விளைஞ்ச விஷயத்தை டிரான்ஸ்பர் பண்றது அப்புறம் பண்ணிட்டோம் அவங்க புத்தியை வேள்வி நடத்துறது நம்ம ஊரில் ரெகுலரா வேள்வி நடத்திட்டு இருந்தார்கள் வேள்விக்ம் வேள் ஹோமம் எல்லாருக்கும் மந்திரபூர்வமா சொல்லி அதுல அக்னி ஹோத்திரமா எல்லாம் திரவியெல்லாம் போடுறதுக்கு பேரு அது ருத்ரன் விஷ்ணு இந்திரன் வருணன் மாதன் அப்படின்னா வாயு வாயு பகவான் இவங்களுக்கு சொல்றது இதுல நமக்கு என்ன கிடைக்கும் அந்த வேல்வியில யஜ்ஜத்தில் ஹோமகுண்டத்தில் பண்றதுனால நமக்கு மூணு விஷயம் கிடைக்கும் இகலோக பலன் கிடைக்கும் அப்புறம் பரலோக பலன் கிடைக்கும் இது மாத்திரம் இல்ல இதெல்லாம் சாதாரண ரிச்சுவல்ஸ் பண்றது நமக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன வேணும்னு தெரியுமோ இந்த யாகை இந்த கோயிலுக்கு போறதெல்லாம் சித்த சுத்திக்கு இப்ப நம்ம பத்ரிநாத்துக்கு போறது மத்ததெல்லாம் கஷ்டப்பட்டு போறதெல்லாம் என்ன வேண்டிக்கணும் எனக்கு சித்த சுத்தி கொடு மன தூய்மை கொடு ஞானத்தை கொடு விவேகத்தை கொடு இந்த உபநிஷத்தை என்ன சொல்றதோ அந்த சீக்கிரட்டை புரிஞ்சுக்கிற சக்தி கொடு அப்படின்னு நம்ம பிரேயர் பண்ணணும் அப்ப மூணாவது விஷயம் நமக்கு சித்த சுத்தி கொடுக்கிறது கடைசியா எனக்கு எதுவும் வேண்டாம் அது ஒண்ணு கொடு அப்படின்னு வேண்டாம் கடைசியா பிரேயர் என்ன வேணும் எனக்கு எதுவும் வேண்டாம் அது குடு அப்படின்னு வேண்டிக்கணும் போறோம் போறோம் நிச்சயம் எப்ப பார்த்தாலும் கேட்டுதா அதனால மகாசாலகா இண்டிகேஷன் வந்து இவர் இவர் கர்மத்தை யோகமா பண்ணிருக்கிறாரு அதனாலியா வந்திருக்கிறாருக்கு போறதுக்கு எல்லாம் இவர் பேசல அப்ப வேதாந்தத்துக்கு வந்திருக்க முடியாது அதனால இவருடைய ஐடியா இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் கர்மயோகமா பண்ணிருக்கிறாரு நிஷ்காம்பிய கர்மயமா பண்ணிருக்க நிஷ்காமியமா பண்ணிருக்கிறாரு அதனால இந்த ரீஜியஸ் நமக்கு பெரிய விஷயத்தை கொடுக்குது அதுதான் அதிருத்ரம் மகா யஜ்ஜம் இப்ப நம்ம சென்னையில பெரிய அதிருத்ரம் நடந்தது எங்கிருந்து வந்தார் அவரு புட்டப்பரத்திலிருந்து வந்தார் அது சிஎம் ஒய்ஃப் சாஸ்டாங்க நமஸ்காரம் பண்ணினா அது பெரிய சர்ச்சை அதெல்லாம் ஓகே நான் ஒண்ணும் கடவுள் விரோதி கிடையாதுன்னு சொல்லிட்டு அவரே பேசினார் மைக்ல பேசின பிறகு அவர் என்ன பேசினார் எல்லா விஷயம் புரியும் அவசியம் இல்ல புரிஞ்ச வரைக்கும் புரிஞ்சிருந்தா போறோம் இப்ப நான் சொன்னதே புரியம் அதனால இவர் என்ன பண்ணிஜியஸ் பெரிய எல்லாத்திலும் இருக்கிற வரைக்கும் சித்த சுத்தி வராது சித்த சுத்தி வராத வரைக்கும் வேதாந்த நாட் எலிஜிபிள் சுயநலம் நமக்கு அப்பொழுது உங்க குடும்பத்துக்கு பத்தி கவலைப்படுகிறீர்களோ பக்கத்து வீட்டில் இருக்கிற பத்தி கவலைப்படணும் யோசிக்கணும் நானே அந்த பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடாது அந்த பஸ் போனோம்னா அந்த பத்து மணி நேரம் நானே உட்கார்ந்து கூடாது நீங்க கொஞ்சம் அதுதான் ஷேரிங் தான் கொடுக்கணும் கண்ணுல தூசி வருது இந்த பக்கம் நீ வந்து உட்காந்துக்கோ ஷேரிங் அது ஷேரிங் கிடையாது செல்ஃப் விஷ் பலம் முதல்ல செல்ஃப் விஷ் பலவுக்கு செல்ஃப் நாலேஜ் வராது ஞாபகம் வச்சுக்கோ அண்டர்லைன் நிறைய பேரு பெரிய புத்திசாலிகளமா இன்டலக்சுவலா வேதாந்தெல்லாம் பேசிருவா இது இது இஸ் வெரி சீக்கிரட் இது இந்த வேதாந்தம் சுத்தமா போகாது நீ என்னான பேசலாம் அழகா கூட பேசலாம் கரைச்சு குடிச்சலாம் ஆனா இந்த பிரம்ம வித்தியா உள்ளர போகாது வாய்க்குள்ளரே பேசிட்டு போயிடலாம் உன்னுக்குள்ளற கிளீன் ஆகணும் அந்த கிளீனிங் என்னன்னா ஷேரிங் ஓகே பக்கத்தில் கொடுக்கணும் எப்பவுமே நம்ம மற்றவங்களுக்கு தயாரா இருக்கணும் கொடுக்குறதுக்கு ஓகே அங்கே இருந்து வர நமக்கு நமக்கு சார் இல்லைன்னா புடிச்சு எந்திரி ஏன் சீட்டு நான் தான் ரெண்டு நாளா உட்கார்ந்து இருக்கேன் இது ஏன் சீட்டு அல்பம் இன்னும் ரெண்டு நாள் புரிய போறோம் ரெண்டு நாள் கூட இல்ல அந்த சார் என்னது இந்த இடம் என்னது நீங்க செல் சுயநலம் இல்லாம இருக்கிறது கேட்கறதும் நல்லா இருக்கிறது சொல்றதும் நல்லா இருக்கிறது கரெக்டா தான் புரியறதும் புரியறது புரியாம போயில அமுல்படுத்துடுத்துறதுதான் கஷ்டம் ஒவ்வொரு இடத்துல யோசிச்சதா தெரியும் இந்த ஆரத்தி இருக்கு ஆரத்தி அதை பார்த்துட்டு உனக்கு பின்னாடி எவ்வளவு பேர் இருக்காங்க கொஞ்சம் இப்படி நகர்ந்து காட்டினா கூட போறேன் இவர் தான் பஸ்டா பைத்தியம் வேதாந்த வேதாந்த உள்ள போகாது பேசலாம் அவருக்கு வந்து முண்டு உபநிஷத்து கட எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் உபரிஷத்துக்கு தெரியும் இவரை பத்திதான் அதனால கரெக்டா யஜம் தானம் இருக்கணும் அப்பதான் பியூரிஃபை மைண்ட் வரும் யஜ்ன தானம் யஜ தான தபக்கர்ம நியாஜம் காரியமேவ தத் யஜ்னதான தபக்கர்ம நியாஜம் காரியமேவ் யஜ்னோ தானம் தபச்சைவ பாவனானி மனுஷினாம் பகவான் கிருஷ்ணா கீதையில ரொம்ப அழகா சுக யக்ஞம் தானம் தவம் கர்மத்தை அது என்ன பண்றது நம்மள கர்மத்தை அது வந்து கட்டாயம் செய்ய வேண்டியது இருக்கு ஒவ்வொரு மனுஷனும் செய்ய வேண்டியது என்ன யக்ஞம் தானம் தவம் ஒவ்வொரு கிரகஸ்தர்க்கும் கொடுக்கப்பட்டிருக்க என்ன யக்ஞம் தானம் தவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை நம்ம செய்யணும் அதனால நீங்க உங்களை சொல்லல உங்களை தான தானம் கொடு அதுல தானம் கொடுங்க பேர் தானத்துக்கு வாங்கறதுக்கு ஏகப்பட்ட தானம் கொடுக்கணும் எதுல எங்க கொடுக்கிறது நிறைய இடத்துல கொடுக்காத நிறைய பிசிக்கலா நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம் பினான்சியலா நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம் இதெல்லாம் இன்டைரக்டா நமக்கு பலன் என்ன தெரியுமா நிஷ்காமியமா பண்றது ஓகே ஏன்னா நீங்க இவளை கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு டியூப்லைட்ல எழுத முடியாது சாது பண்டார் ஒன்னும் ஒரு சர்டிபிகேட் கொடுக்க மாட்டோம் இவரை கொடுத்துருங்க ஒரு சர்டிபிகேட் சொல்லி கொடுக்கக்கூடாதா நச்சி கிடைக்கும் என்னுடைய அனுபவம் கொடுக்க கொடுக்க வந்து கொடுக்க கொடுக்க வந்து இது சத்தியம் இது அதனால யஜ தான தவம் வந்து நம்மளை சித்த சுத்தி கொடுக்கிறது இங்க சவுனக்கா மகாசாலா கிரகஸ்தான் எப்படி இருக்க டபுள் டிஜிட் அவர் மகாசாலா அண்டு மகாசாலா மாத்திர அவர் வந்து பெரிய யாக நடத்தினவர் மாத்திர எல்லாருக்கும் சாப்பாடு படுத்து வந்தவர்கள அத்தனை பேருக்கு சாப்பாடு பண்ணும் அதெல்லாம் என்ன பண்றாரு ரொம்ப பொலைட்டா புத்த குரு நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா மகாசாலகா நான் எத்தனையோ பேருக்கு பைசா எல்லாம் கொடுத்திருக்கேன் செக் செக்கா கொடுத்திருக்கேன் அதனால எனக்கு நீ என்ன பண்ற யத்துல நீ வந்து டீச் நம்ம தசரத மகாராஜா வியாசாச்சாரியா பார்க்கும்போது எப்படி போவான் தசரதன் சாதாரண சாரட்ட அங்க நிறுத்திட்டு நடந்து போவான் வசிஷ்டா தன் குருவை பார்க்கும்போது அவருடைய குடிலுக்கு ரொம்ப காத தூரத்தில் நிறுத்திட்டு காலால் நடந்து போவான் இது நம்ம நாட்டோட சரித்திரம் இது அதனால பவ்யம் அங்க போய் தன்னுடைய பெருமையெல்லாம் சொல்லிட்டு குரு கிட்ட அப்படியே இருக்கணும் அப்படியே சொன்னா கூட குரு வந்து குழந்தை சொல்ற மாதிரி கேட்டு இருப்பார் அதனால விதிபத்து விதிவத்துனா என்ன சாஸ்திர சம்பிரதாயத்தை படி இந்த சவுனுக்கு அப்படி போறாரா விதிமத்து சம்பிரதாயத்தோட போறார் எப்படிப்பட்ட சம்பிரதாயம் விதிபத்து உபசன்னா சாஸ்திரம் என்ன ரிக்தபானி ந கச்சேத் ராஜா நாம் தெய்வதம் குரு மூணு இடத்துல ரிக்தபானி தண்டபாணி தண்டபாணினா யாரு தண்ட பாணி அப்படி இல்ல தண்டபாணி கையில கோல் வைத்திருக்கிறவர் பாக்க அந்த பாணினா கையை வந்து தண்டன கோல் மேல் வச்சிருக்கிறார் தண்டபாணி அதனால தான் கோல் கை கொண்டு வாழ் அப்படின்னா பாரதி கோல்கை கொண்டு வாழ் அதனால தண்டபாணி தண்டபாணி தண்டபாணி தமிழா சமஸ்கிருதமா என்ன தண்டா ரெண்டுமே சமஸ்கிருத தமிழ் கடவுள் முருகனுக்கு தண்டபாணி பேரு புரட்சி நான் ஒரு முருகன் ஊர்வலத்துக்கு கொண்டு போனேன் ஒரு நிறைய வில்லேஜுக்கு எல்லாம் ஒரு ஆயிரக்கணக்கான வில்லேஜுக்கு முருகன் எடுத்துட்டு போறது ஜனங்களை ஒன்னா ஆர்கனைஸ் பண்றது அது திடீர் ஒருத்தவன் தான் தமிழ் கடவுள் முருகனுக்கு அரோகரா தமிழ் கடவுள் முருகனுக்கு அரோகரா நான் சவுண்ட் நிறுத்துற ஒண்ணு கடவுள் முருகனுக்கு அரோகரா மலையாள கடவுள் முருகனுக்கு அரோகரா இந்தி கடவுள் முருகனுக்கு அரோ அவன் பார்த்த முருகன் எல்லா இடத்துலயுமே உண்டு தமிழ் கடவுள் முருகனுக்கா இல்ல பைத்தியம் இல்ல தமிழ் கடவுள்னா முருகன் முருகன் எல்லாருக்கும் சொந்தம் நாடு முழுக்க இருக்கு கும்பிடுறா அதனால இவர் என்ன பண்ணினானா ரிக்த பாண்டிகா கை கையில வெறும் இந்த அத்த வருவா வீட்டுக்கு குழந்தைங்க ஓடி வரும் நான் இப்படியே வந்தேண்டா ஒன்னும் ஆகிட்டு வரல பாரு அது ஒரு மாதிரி பார்த்தோம் சொத்த அத்தை அது குழந்தைங்க இருக்கிற வீட்டுல ஏதாவது வாங்கிட்டு போனோம் பிரசவம் இருக்கிற பொண்ணை பார்க்கும்போது ஏதாவது வாங்கிட்டு போனோம் தாத்தா பாட்டி பெரியவங்களை பார்க்கும்போது கையில வாங்கிட்டு போனோம் அது போல இங்க சமஸ்கிருத ஸ்லோகம் என்ன சொல்றது ராஜாணாம் தெய்வம் குரு தெய்வத்தை தரிசனம் பண்ணும்போது அதுதான் கோயில் வாசல்ல தட்டு எல்லாம் வச்சிருக்கிறது தான் தட்டு பாதை தட்டு எல்லாம் வச்சிருக்கிறது வெறும் போய் இப்படி கும்பிட்டுட்டு வந்துருக்கூடாது அந்த பசங்க மகா மோசம் அப்படி சொல்லிட்டு இவரு இவரு நீ அதோட மோசம் இதெல்லாம் வாங்கிட்டு இருக்க போய் கொடுத்துட்டு வரணும் ஒரு தட்சிண போட்டு என்ன அப்ப விட்டு சொத்து போறத கொடுத்துட்டு வீட்டே கும்பிட்டு அதுக்காக தான் இருக்கான் பாவம் வாங்கிக்கிறதுக்கு கேட்கறதுக்கு உன்னால முடிஞ்சுதான் கொடுத்துக்கா திட்டாதே தூரக்கிறந்து கொடுத்துட்டு பண்ணிட்டு சாமி கொண்டு அதனால கோயிலுக்கு போகும்போது வெறும் கையில போகக்கூடாது அப்புறம் ராஜா கிட்ட போகும்போது வெறும் கையோட போகக்கூடாது மினிஸ்டர் வெறும் கையாட்ட செக் எடுத்துட்டு போறாங்க செக் இவ்வளவு பெரிய செக் எடுத்துட்டு தெரியல அதெல்லாம் ஓகே அதுல அதுல குரு கிட்ட போகும்போது வெறுமன போகக்கூடாது அப்ப நீங்க ஒவ்வொரு தடவை நீங்க ரூம் வரும்போது அப்படி அர்த்தம் இல்ல ரொம்ப நாள் கட்சி திரும்பி போறீங்கன்னா அப்ப ஏதாவது ஒரு நெல்லிக்கனியாவது எடுத்துட்டு போகணும் அப்படின்னு அர்த்தம் ஏதாவது ஒண்ணு கூட சம்திங் இது அர்த்தம் என்னன்னா அது பிரியத்தை இன்டிகேட் பண்றதுலாம் நானே சாப்பிட்டேன் என்ன ஆகும் இமாச்சல ஹாஸ்பிட்டல் ஒண்ணு இருக்கு அதுல ஐசி வார்டுல தான் இருக்கணும் சுவாமி கிட்டயோ வேற யாருக்கிட்டயோ வர்றது என்ன ஆகும் அதுதான் விஷயம் அப்போ இது ரொம்ப வெறுமன போக கூடாது சொல்ற கீதையில் கிருஷ்ணா அர்ஜுனனுக்கு உபதேசி தத்வித்தி சேவையாத்தி அந்த பிரம்ம வித்யாத்யா ஆத்மக் தெரிஞ்சுக்கோ அந்த ஆத்ம வித்யா இருக்கிறது பிரம்ம வித்யா தெரிஞ்சுக்கோ எப்படி தெரிஞ்சுக்கோ பிரணிபாதேன பிரணிபாதேனா சாஸ்டாங்கமா நமஸ்காரப்படணும் தண்டால் போடக்கூடாது விழுந்து தொலைக்கணும் அப்படி இல்ல மனசு வளையணும் உடம்பு வளையறதுக்கு நமஸ்காரம் வாங்கிக்கிறார்க்குங்க ஒவ்வொரு நமஸ்காரமும் அவர் அந்த அகத்திலிருந்து அகங்காரத்துக்கு தூரக போயிடும் அவருக்கு ஒரு சுவாமி அடிக்கடி நமஸ்காரம் நமஸ்காரம் நம்மளுடைய கல்ச்சர் தான் இருக்கிறது அது எதுக்குன்னா பிசிக்கல் பாடிக்கு இல்ல பிசிக்கல் பாடிக்கு திஷ்டமா பலன் எக்ஸசைஸ் ஆகும் ஒரு நாலு தரம் நல்லது ஆனா மைண்ட்ல இருக்கிற நீங்க கோயில் சுத்திட்டு வந்த போது எல்லாரும் நடந்து போற இடம் அது கிட்டத்தட்ட ரோடு மாதிரி இருக்கும் கோயிலுக்குள்ள இருக்க ரோடுதான் நமஸ்காரம் பண்ண இப்ப இருக்கிற தலைமுறையெல்லாம் பார்த்தேன் பண்றதுல அப்படி பண்ணிட்டு போயிடுறது அங்கே கோயில் மாறல் அடிச்சுக்கிறேன் இப்ப இப்படி அடிச்சுக்கணும் இல்ல இப்படி இப்படி அடிச்சுக்கணும் இதான் ஸ்டைல் இது பண்றதா அதை பார்க்க அவங்க புள்ள இப்படி பாக்குது ஓ இப்படிதான் பண்ண போற கஷ்டம் நீங்க ஆயிரம் சொல்றதை விட நீங்க என்ன செய்யறீங்களோ அததான் குழந்தைகள் ஃபாலோ பண்ணும் தான் நீங்க பெரிய பெரிய கோயிலு போகும்போது நான் அப்பெல்லாம் குறும்பு பொந்த திடீர்னு ஒரு இடத்த வந்து அப்படி தாண்டி போறது சும்மா கோயில அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பேர் தாண்ட வச்சிட்டீங்கன்னா பின்னாடி ஐம்பது பேரும் அப்படியே தாண்டி விடுவான் சும்மா எதுக்கு தாண்டான் இப்படி ஏகப்பட்ட பயம் இருக்கிறது சுவாமி கோயிலுக்கு போய் பயப்பட வேண்டாம் எதுக்கு பயப்படும் அங்கேயாவது தைரியமா இருக்க ஏதாவது ஒண்ணு கரஸ்டர்கள் ஏதாவது ஆயிடுதுன்னா ஒண்ணும் ஆகாது பகவான் பாத்து பார்த்துட்டாங்க அதனால ரிக்த பாதிக்காதே பிசிக்கலா நமஸ்கார சேவையா சேவை பணிவிடை செய்யணும் சேவை செய்யணும் சேவையே செஞ்சாது சில பேர் என்ன பண்ண சேவை செஞ்சுட்டு அங்க போய் உட்காந்து அப்படின்னு பெட்ஷீட் எல்லாம் கரெக்டா போடுவான் கிளாஸ் நடக்கும்போது மாதிரி வெளியில போய் உட்காந்துருவான் அப்படி ஒரு குரூப் இருக்கு அது பிரயோஜனப்படாது சேவை சேவை இந்த இன்டிகேஷன் என்ன சேவை பண்றதுன்னா கிட்டக்க போக முடியும் குரு கிட்ட முடியும் அப்பதான் அவர் நல்லவரா கெட்டவரா மேடையில் மாத்திர பிரசன்னா பேசிட்டு தண்ணி எடுத்து வச்சியும் தெரிஞ்சிடும் அவரை பத்தி லட்சணம் தெரிஞ்சிடும் கிட்ட தெரியும் அதனால யாரும் சில பேர் கிட்ட சேர்க்க மாட்டா சேவை நீங்க சேவை பண்ண போகும்போது கிட்ட தெரிஞ்சிடும் அவருடைய எல்லா நேக்கு பூக்களும் தெரிஞ்சிடும் அதுக்காக இது அதனால சேவையா பணி விடை உனக்கு தான் பெனிஃபிட் குருவுக்கு பெனிஃபிட் இல்லது பரிப்பிரஷ்னே பரிப்பிரஷ்னே இது ரொம்ப இம்பார்ட்டன் கபடம் இல்லாமல் அப்படின்றார் கிருஷ்ணா கள்ளம் கபடம் இல்லாம இருக்கணும் அந்த மாதிரி சேவை பண்ணணும் அப்படி சொன்னாங்க இங்க என்ன சொல்றாரு பிரம்ம வித்யா தெரிஞ்சவர்கிட்ட போகணும் தெரிவர்கிட்ட பணிந்து பணிவிடை செய்து கபடம் இல்லாமல் நேர்மையான முறையில் கேள்வி கேட்டு எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும் அதனால இதுல ரொம்ப முக்கியம் இது அப்ப சவுனக்கா என்ன பண்ணாரு சவுனக்கா விதிவத்து விதிவத்து முறைப்படி சாஸ்திரப்படி அவரு அவர்கிட்ட போய் பப்ரச்ச பப்ரச்சனை இவ்வளவு தெரிஞ்சாலுக்கு அவருக்கு என்ன பத்தி தெரியாதா எப்படியா அவர் வெட்டினரி டாக்டரா ஆடுதான் இப்படியே நிற்கும் இவரே பார்த்து பார்த்து அவருக்கு ட்ரீட் பண்ணணும் உனக்கு தான் வாயு சொல்லணும் போய் கேட்கணும் குரு கிட்ட போய் கேட்கணும் இது இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் தெரியல அங்க போய் தெரிஞ்சா மாதிரி நடிக்கப்படாது அப்படி எங்குமே தெரிஞ்சுக்க முடியாது குரு கிட்ட போய் அங்கேயே நீ நடிக்கிற மாதிரி இருந்துன்னா எங்க தெரிஞ்சுக்க முடியும் சில சமயம் நமக்கு என்ன டவுட் வரும் இது நம்ம ஒண்ணு கிடக்க ஒண்ணு கேட்க நம்மளை பத்தி ஒரு ஹை ஒப்பீனியன் வச்சிருப்பாரு கேள்வி கேட்டா நம்ம விஷயம் அவருக்கு தெரிஞ்சு விடுவேன் உண்மையிலே பேச பேச ஒருத்தா ஒருத்தர் பேசுறான்னு வச்சுக்கோங்க அவங்களை பத்தி எல்லாம் டிக்ளேர் பண்றதுன்னு அர்த்தம் இது நீங்க அதனால சபையில் அதிகமா பேசக்கூடாது நீங்க பேசீங்கன்னா உங்களை பத்தின நீங்க தெரியாம உங்களை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அது குருவுக்கு நல்லா தெரியும் எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கார் தெரியும் நீங்க கவலைப்படக்கூடாது குரு என்ற தெரிஞ்சு பிளாக் பண்றவர் என்ன சொன்னாலும் அந்த நேரத்தில் சொல்ல வேண்டியது மாத்திரம் சொல்லி விட்டுருவார் அவர் தான் குரு குருவிடம் கேள்வி கேட்கிறார் அப்போ இந்த மூணு ஸ்லோகத்துல என்ன வருது குளோரி ஆஃப் டீச்சிங் இந்த ஆத்ம வித்யா பரம்பர வித்யா வருது நம்பர் ஒன் ஞானகங்கா மாதிரி அது மாத்திரம் இல்ல இது எப்படிப்பட்ட வித்யா சர்வ வித்யா பிரதிஷ்டா எல்லா வித்யாவுக்கும் அதிர்ஷ்டான வித்யா இருக்கிறது அது பத்தி சொல்லுது அதுக்கப்புறம் வந்து சிஷியனுடைய பெருமையை பத்தி சொல்லிச்சு சிஷியனுடைய பத்தி சொன்ன நம்மளை மாதிரி காலு கடுக்க இப்படி கையை கால எல்லாம் உட்கார்ந்து அவஸ்தப்பட்டிருக்கணும் அப்பதான் நம்முடைய அவஸ்த அவருக்கு தெரியும் இல்லாட்டி என்ன பன்னெண்டு முக்கால் வரைப்பாரு பூர்ணம பூர்ணமி பூர்ண பூர்ணமுதே பூர்ணஸ் பூர்ணமாய பூர்ணமேவிஷே ஹரி வோகோ நமஹ வோ